அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இயல்புளிக்கோல் ஓச்சும் வன்னவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு பருவமழையும் குன்றாத விளைவும் ஒருங்குகூடி நூல்கள் சொல்லிய இயல்பால் செங்கோலைச் செலுத்தும் அரசனது நாட்டின் கண்ணாவாம் என்றவாறு பருவமழையும் குன்றாத விளைவும் ஒருங்கு கூடி இயல்புழிக் கோலோச்சும் மன்னவன் நாட்டை பெயலும் விளையுளும் தொக்கு நூல்கள் சாஸ்திரங்கள் சொல்லியபடி தர்மமான வழியில செங்கோலை செலுத்தக்கூடிய நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கு ஒருங்குகூடி நல்ல மழையும் நல்ல விளைபொருள்களும் ஏற்படும் அது கண் போன்றது ஆக மழை பெய்யறதும் பயிர்கள் விளைகிறதும் நாட்டுக்கு கண்கள் போன்றன என்று பரிமேலழகருடைய உரையிலே காணப்படுகிறது அதனுடைய சாரம் என்னன்னா நீதிமுறை தவறாமல் ராஜ்யத்தை ஆட்சியை நடத்தக்கூடிய அரசனுடைய நாட்டில் தவறாமல் பருவமழையும் அதன் பயனாக நல்ல வளமும் ஒன்றாக பெருகும் குறைவில்லாமல் இருக்கும்னு அர்த்தம் க்ஷாம்க்ஷோபம் இல்லாமல் என்று சாஸ்திரத்திலே சொல்லுவார்கள் ஏன்னா வள்ளுவரங்க வான் சிறப்புலேயே சொன்னார் நீரின்று அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு ஒழுக்கு இன்றி வான் அமையாது வானின்றி நீர் அமையாது சொல்லுவோம் அதாவது சமூகத்தில் ஒழுக்கம் இல்லைன்னா மழை சரியாக பெய்யாது மழை சரியாக பெய்யலைன்னா தண்ணீர் இருக்காது தண்ணீர் இல்லைன்னு சொன்னால் மக்கள் வாழ்க்கை அழிந்து போகும் அந்த கருத்தில் அங்கே சொன்னதாக சில உரைகளில் காணப்படுகின்றன ஆக தர்மமாக இருந்தால் தர்ம தேவதை அருள் புரியும் அதர்மமாக இருந்தால் பலவிதமான துன்பங்கள் அந்த நாட்டில் ஏற்படுங்கிறதத்தான் இது குறிக்கிறது ஆக செங்கோன்மை கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியை உண்டு பண்ணி அதன் மூலம் நாட்டில் வளத்தை பாதுகாக்கிறது என்பதுதான் இதனுடைய உள்ளார்ந்த கருத்து திரிகடுகம் அப்படிங்கிற தமிழ் நூல்ல பாடல் தொண்ணூத்தி எட்டுல ஒரு மேற்கோளை நம்ம பார்க்கிறோம் செந்தி முதல்வர் அறம் நினைந்து வாழ்தலும் வெஞ்சின வேந்தன் முறை நெறியில் சேர்தலும் பெண்பால் கொழுநன் வழிச்செலவும் இம்மூன்றும் திங்கள் மும்மாக்கு வித்து மாசத்துல மூணு மழை பெய்யறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது இந்த பாடல் சொல்லுகிறது செந்தி முதல்வர் அறம் நினைந்து வாழ்தலும் அந்தணர்கள்லாம் நாள்தோறும் அக்னிகோத்திரம் அதாவது அழலோம்பி வழிபாடு அக்னி வழிபாடை செய்து தர்மமான வாழ்க்கையை அவர்கள் கடைபிடிக்கிறது வேதம் சொல்கிறது அந்த அவர்களுக்குரிய ஓதுதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்டுவித்தல் அதாவது யாகம் செய்கிறது செய்து வைக்கிறது பிறகு பொருள் வழங்கிறது பொருளை பெறுவது இதெல்லாம் பண்ணுறது அதே மாதிரி ராஜா அரசனும் அற வழியில் நாட்ட நடத்துறது ஒரு மனைவி கணவனுக்கு தர்மத்தை கடைப்பிடிச்சு கூட நடக்கிறதுனாலையும் இந்த மூணு காரணம் இது சொல்லுவார்கள் வேத மோதிய வேதியருக்கோர் மழை நீதி வழிவா மன்னருக்கோர் மழை கற்பிரிச்சிருந்த பெண்டிற்கோர் மழை என மாதம் மும்மழை பெய்யுமே அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய இருக்குது நம்ம கோயில் பாடல்கள் எல்லாமே பார்த்தா தெரியும் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க பல பாடல்களில் கோயிலில் பாடுற வாழ்த்து பாடல்கள் எல்லாம் இது இருக்கு மாமரை முனிவர் வாழ்க இப்படி பாடல்களை பார்க்குறோம் நிறைய பார்க்குறோம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க தவம்னா துறவு வாழ்க்கை வேள்வின்னா இல்லற வாழ்க்கை மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் எல்லா பாடல்களையும் இது வருகிறது பாருங்கள் இனி பதவரை பார்க்கலாம் இயல்புளி முறையாக கோலோச்சும் அரசாளும் மன்னவன் அரசனுடைய நாட்ட நாட்டில் பெயலும் பருவத்தே மழையும் விளையுளும் நல்ல பயிர் விளைச்சலும் தொக்கு ஒன்று கூடி யாண்டும் இருக்கும் என்பது பதவுரை முறையாக அரசாடும் அரசனுடைய நாட்டில் பருவத்தே மழையும் நல்ல பயிர் விளைச்சலும் ஒன்று கூடி அமைந்திருக்கும் இயல் ஓச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம்